கா வெளிச்சம்ாகமம் ஒன்றாம் அதிகாரம் 47 ஏழு முதல் கொண்டு ஐம்பத்தி நான்காம் வசனங்கள் லேவியரின் மறைமுகப் போர் பாகம் ஒன்று மும் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடக்கிறது இருபது வயதுக்கு மேற்பட்ட போருக்கு செல்ல தகுதியுள்ள ஆண்களை எண்ணும்படி மோசிக்கு தேவன் கட்டளையிடுகிறார் ஆனால் திடீரென்று தேவன் மோசியை இடைமறித்து லேவியரை பற்றி ஒரு சிறப்பு கட்டளையை கொடுக்கிறார் போரிடும் ஆண்களோடு லேவியர்கள் கணக்கிடப்படவில்லை எனினும் லேவியர்கள் பயனற்றவர்கள் அல்ல வேறொரு வகையான போரை செய்வதற்காக லேவியர்கள் பிரித்தெடுக்கப்பட்டனர் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதே அவர்களின் யுத்தமாக இருந்தது பரிசுத்தமான பொருட்களுக்கு அருகே ஊழியம் செய்வதுதான் அவர்களின் யுத்தம் முகாமின் மேல் தேவ கோபம் வராதபடி பாதுகாப்பதே அவர்களின் யுத்தமாக இருந்தது இஸ்ரேலர் வெளியிலிருந்து வரும் எதிரிகளோடு சண்டையிட முடியும் ஆனால் உள்ளே வரும் ஆபத்தை எதிர்கொள்ளவே நியமிக்கப்பட்டனர் சாதாரணமாக கருதும் பொழுது உண்டாகும் ஆபத்து அது யுத்தம் ஏனென்றால் வெளிப்புற எதிரிகள் கண்ணுக்கு தெரிவார்கள் ஆனால் உள்ளே ஏற்படும் சீர்கேடு சத்தமில்லாதது பரிசுத்தமற்ற அணுகுமுறை கவனக்குறைவான ஆராதனை தேவ பிரசன்னுக்கு மதிப்பளிக்காதிருத்தல் மற்றும் யாவை தேவனுக்கு பயப்படும் பயத்தை இழந்த போதல் ஆகியவை ஒரு இராணுவத்தை விட வேகமாக ஒரு தேசத்தை அழித்துவிடும் ஆகவே தேவன் லேவியரை நியமித்தார் ஏனென்றால் மிக அச்சுறுத்தல் பெரும்பாலும் முகாமுக்கு வெளியிலிருந்து வருவதில்லை அது முகாமுக்கு உள்ளிருந்தே வருகிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் அர்த்தம் இதுதான் தேவன் வலிமையான போர் வீரர்களை கொடுப்பதன் மூலம் மட்டும் பாதுகாப்பதில்லை அவர் தனது பிரசன்னத்தை பாதுகாப்பதன் மூலமே தன் ஜனங்களை பாதுகாக்கிறார் தேவன் தங்குமிடம் தான் மையம் அதை சுற்றியுள்ள வேலியே பரிசுத்தம் பரிசுத்தம் உடையும் பொழுது எல்லாமே உடைந்து போகிறது யாவே தேவனுக்கு பயப்படும் பயம் தொலைந்து போகும் பொழுது ஜனங்கள் ஆராதனையை ஒரு பொழுதுபோக்காகவும் பாவத்தை சாதாரண வாழ்க்கையாகவும் சத்தியத்தை வளைந்து கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் கருதத் தொடங்குகிறார்கள் அப்பொழுது இராணுவம் பலமாக இருந்தாலும் முகாம் பலவீனமாகிவிடும் அதனால்தான் லேவியின் அழைப்பு மிகவும் முக்கியமானதாக இருந்தது அவர்கள் பொருட்களை இடம் மாற்றும் மட்டுமல்ல அவர்கள் அந்த மையத்தின் பாதுகாவலர்கள் முழு சபையின் பாதுகாப்புக்காகவும் தேவனுடைய பரிசுத்தின் கனத்தை அவர்கள் சுமந்தார்கள் லேவியர்கள் சாட்சியின் கூடாரத்திற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அதை சுமந்து செல்லவும் பாதுகாக்கவும் வேண்டும் என்றும் தேவன் கூறுகிறார் இது மற்றொரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது தேவனுடைய வீட்டிற்கு எப்பொழுதும் ஊழியக்காரர்கள் உண்டு ஆசாரிப்பு கூடாரத்தில் பலகைகள் திரைகள் தூண்கள் பலிபீடங்கள் விளக்குகள் மற்றும் பாத்திரங்கள் இருந்தது ஆனால் இந்த பரிசுத்தமான பொருட்கள் தாமாகவே நகர முடியாது அவற்றை சுமப்பதற்கு தேவன் மனிதர்களை தேர்ந்தெடுத்தார் தேவனுடைய பிரசனம் ஒரு வரம் ஆனால் அது பொறுப்புடனும் வருகிறது என்பதை இஸ்ரேலர் கற்றுக்கொண்டனர் நாம் தேவன் அருகில் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் பரிசுத்தமானவைகளை பரிசுத்தமான முறைகளில் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் தங்கும் இடத்திற்கு அருகில் இருப்பது ஒரு அழகான பாக்கியம் ஆனால் அது ஒரு தீவிரமான பொறுப்பும் கூட தேவன் சாதாரணமானவர் அல்ல ஆசாரிப்பு கூடாரம் என்பது ஒரு சாதாரண கூடாரம் அல்ல அது பரிசுத்தர் தங்கும் இடத்தை அடையாளப்படுத்தியது எனவே அதோடு தொடர்புடைய எல்லாவற்றிற்கும் கவனம் தூய்மை மற்றும் கீழ்ப்படிதல் தேவைப்பட்டது அவர்களை வருவதில்லை ஜனங்களை பரிசுத்த பாத்திரங்களாக வடிவமைப்பதற்காகவே அவர்களை அருகில் கொண்டு வருகிறார் பணாந்திரத்தில் அநேக காரியங்கள் சாதாரணமாக தெரிந்தது தூசு கூடாரங்கள் நடப்பது சோர்வு சமையல் ஆனால் தேவன் தங்கள் மத்தியில் வசிக்கிறார் என்பதற்கான நிலையான நினைவூட்டலாக ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது அதனால் தான் லேவியர்கள் அதை சுற்றி முகாமிட வேண்டியிருந்தது அவர்களின் இடம் தற்செயலாக அமைந்தது அல்ல அது ஒரு ஜீவனுள்ள பிரசங்கம் தேவனே மையம் பரிசுத்தமே எல்லை மற்றும் சேவையே நாம் அவருடைய பிரசனத்தை கனப்படுத்தும் வழி இஸ்ரேலின் வரலாற்றில் முன்பு நடந்த சம்பவத்தோடு இது இணைகிறது இஸ்ரேலர் குட்டியை வைத்து பாவம் செய்த போது மோசை வாசலில் நின்று யாவே தேவன் பச்சத்தில் இருக்கிறவன் யார் என்று கூப்பிட்டார் அப்பொழுது லேவியின் புத்திரர் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அவர்கள் தேவனுடைய பரிசுத்திற்காக வைராக்கியத்துடன் செயல்பட்டார்கள் அந்த தருணம் லேவியரை அடையாளப்படுத்தியது அவர்கள் கூட்டத்திற்கு பதிலாக யாவே தேவனை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் பிரபலத்திற்கு பதிலாக பரிசுத்தத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் உணர்ச்சிகளுக்கு பதிலாக கீழ்ப்படிதலை தேர்ந்தெடுத்தார்கள் அதன் பிறகு லேவி ஒரு சிறப்பான முறையில் குறிக்கப்படுகிறார் பின்னர் மோசியே லேவியை ஆசீர்வதித்துடன் ஒன்றாம் அதிகாரம் தற்செயலானது அல்ல அது தேவனுடைய பிரித்தெடுத்த தொடர்ச்சி லேவி சேவைக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கோத்திரம் ஏனென்றால் தேவனுடைய பிரசனத்திற்கு பாதுகாப்பு போதனை மற்றும் உண்மையுள்ள கையாளுதல் தேவை குட்டி சம்பவத்தில் மற்றொரு விவரம் இங்கே உள்ளது ஒரு முழு தேசமும் சில நாட்களில் விக்கிரக ஆராதனைக்குள் விழ முடியும் என்றால் யாவே தேவனுக்கு பயப்படும் பயம் இழக்கப்படும் பொழுது இதயம் எவ்வளவு விரைவாக திசை திருப்பப்படும் என்பதை இது காட்டுகிறது அதனால் தான் தேவன் பின்னர் லேவியை ஒரு பாதுகாப்பு எல்லையாக மாற்றினார் அவர்களின் அழைப்பு சுமப்பது மட்டுமல்ல முகாமில் யாவே தேவனுக்கு பயப்படும் அவர்களின் அவர்களின் ஒரு மதிலை போல இருந்தது ஆராதனையில் பாவம் எனும் தொற்று பரவாமல் தடுக்கும் ஒரு காவலாக அவர்களின் கீழ்ப்படிதல் இருந்தது இப்போது புதிய சிருஷ்டியில் உள்ள மேலான நிஜத்தை அதாவது இதன் முன்னடையாளத்தை நாம் பார்க்க தொடங்குவோம் பழைய உடன்படிக்கையின் கீழ் பரிசுத்த மையத்திற்கும் சாதாரண முகாமுக்கும் இடையில் லேவி நின்றான் புதிய உடன்படிக்கையின் கீழ் அதைவிட மேலான ஒன்று நிகழ்கிறது தேவன் தங்குமிடம் இனி கைகளால் செய்யப்பட்ட கூடாரம் அல்ல தேவன் இப்பொழுது தம் ஜனங்களுக்குள் வசிக்கிறார் விசுவாசிகளே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்கிறது நமது சரீரமே பரிசுத்த ஆவி தங்கும் ஆலயம் என்றும் அது சொல்கிறது பொருள் அந்த மையம் நகர்ந்து விட்டது தேவனுடைய பிரசன்னம் இனி ஒரு முகாமின் நடுவில் ஒரே இடத்தில் அமைந்திருக்கவில்லை அவருடைய பிரசன்னம் புதிய சிருஷ்டிக்குள் சுமந்து செல்லப்படுகிறது அதனால் தான் லேவிய விசுவாசிகள் என்னவாக மாற வேண்டும் என்பதற்கான ஒரு சித்திரமாக மாறுகிறது புதிய சிருஷ்டி விசுவாசி பரிசுத்தின் பாதுகாவலராக அழைக்கப்படுகிறார் இன்று நாம் திரைகளையும் பாத்திரங்களையும் பாதுகாப்பதில்லை ஆனால் நம் வாழ்வில் சபையிலும் தேவனுடைய பிரசன்னத்தை பாதுகாக்கிறோம் நம் மனசாட்சியை சுத்தமாக வைத்துக் கொள்வதன் மூலம் நாம் அதை பாதுகாக்கிறோம் அந்தகார பாவத்தை வெறுப்பதன் மூலம் நாம் அதை பாதுகாக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துவதன் மூலம் நாம் அதை பாதுகாக்கிறோம் நாம் அதை பாதுகாக்கிறோம் நாம் ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்றும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்றும் பேதுரு கிறிஸ்து நம்மை தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களுமாக ஆக்கினார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் கூறுகிறது எனவே புதிய உடன்படிக்கையில் ஆசாரிய அழைப்பு ஒரு கோத்திரத்திற்கு மட்டும் தேவன் ஒரு முழு ஆசாரிய ஜனத்தை உருவாக்குகிறார் இது ஒரு சிறிய அழைப்பு அல்ல தேவன் இன்று சபையை உலகில் தனது ஜீவனுள்ள எல்லையாக பயன்படுத்துகிறார் என்பதே இதன் பொருள் உலகம் சபை இருளடையும்தாக மாறும்பொழுது உள்ளே பாவம் சாதாரணமாக மாறுவதை சபை அனுமதிக்க கூடாது சபை ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை சுமக்க வேண்டும் யாவை தேவனுக்கு பயப்படும் பயம் படி பாதுகாப்பதே சபையின் நோக்கம் இதனால் தான் பவுல் விசுவாசிகளை எச்சரிக்கிறார் மாம்சத்திலும் மாவியிலும் உண்டான எல்லா நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் அதனால் தான் பேதுரு நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று கூறுகிறார் லேவியர்கள் பரிசுத்தமான பொருட்களை பாதுகாத்தார்கள் புதிய சிருஷ்டியோ பரிசுத்தமான வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் எனவே இன்றைய வெளிச்சம் நமக்கு ஒரு வலிமையான மற்றும் அன்பான செய்தியை விட்டு செல்கிறது பரிசுத்தம் முழு முகாமையும் பாதுகாப்பதால் தான் தேவன் லேவியை பிரித்தெடுத்தார் இன்று தேவன் புதிய சிருஷ்டியை அந்த நிஜத்தின் முன்னடையாளமாக வடிவமைக்கிறார் அவருடைய பிரசனத்தை பாதுகாத்து பொறுப்பை சுமந்து ஆராதனையை தூய்மையாக வைத்திருக்கும் ஒரு ஆசாரிய ஜனமாக அவர் நம்மை உருவாக்குகிறார் நாளைய வெளிச்சத்தில் ஒரு வரிகளுக்குள் ஆழமாக செல்வோம் சபையின் மேல் கடும் கோபம் வராதபடிவியர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி முகாமிட்டார்கள் இது இன்று சபைக்கு எவ்வாறு பொருந்துகிறது தேவன் நம்மை எப்படி இரக்கத்தின் கேடகமாக பயன்படுத்துகிறார் முழு சரீரமும் பாதுகாக்கப்படும்படி நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம் ஜபம் பரிசுத்த பிதாவாகிய யாவே உமது பிரசனம் விலையேற பெற்றது என்றும் உமது பரிசுத்தம் உண்மையானது என்றும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி எங்கள் இருதயங்களை பிரித்தெடு தருளுங்கள் அப்பொழுது கூட்டம் வேறு வழியில் சென்றாலும் நாங்கள் உண்முடைய பாதுகாக்கவும் உமது வார்த்தையை கனப்படுத்தவும் பயபக்தியுடன் உம்மை ஆராதிக்கவும் எங்களை ஒரு ஆசாரிய ஜனமாக மாற்றுங்கள் சாதாரணமான வாழ்க்கை கவன குறைவான ஆராதனை மற்றும் மறைவான பாவத்தில் இருந்து எங்களை காத்துக் கொள்ளுங்கள் எங்களுக்குள் உமக்கு பயப்படும் பயத்தை உருவாக்கி எங்கள் கர்த்தராகி இயேசுவின் மூலமாக உமது ஜனங்கள் மத்தியில் உமது தங்கும் பாதுகாக்கும் ஒரு வலுவான எல்லையாக எங்கள் வாழ்க்கையை மாற்றி அருளுங்கள் பிதாவே ஆமேன்